ஒரு கிராமவாசி பள்ளியினுள் சிறுநீர் கழிப்பதை நபிசல்லாஹோ அலைகொண்டு செல்லும் அவர்கள் கண்டபோது அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சிறுநீர் கழித்து முடித்த பின் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதன் மீது